வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் இருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேப்டன் ஜேம்ஸ் குக் அவர்கள் ஹவாய் தீவுகளில் ஆதிவாசிகளால் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூயார்க் நகரில் அமெரிக்காவின் அப்போதைய அதிபரான புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதல் அதிபர் பணியில் இருக்கும் போது புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதல் அமெரிக்க அதிபர் என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லண்டனில் தொடங்கப்பட்ட கிரேட் ஆர்மன்ட் ஹாஸ்பிட்டல் என்கின்ற மருத்துவமனை நோயுற்ற குழந்தைகளுக்கு தனி படுக்கை வசதி வழங்கிய முதல் மருத்துவமனை என்ற பெருமையை பெற்றது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அலெக்சாண்டர் கிரஹாம்பெல் மற்றும் எலிசா கிரே ஆகியோர் தனித்தனியாக தொலைபேசிக்கான காப்புரிமம் பெற விண்ணப்பித்திருந்தனர் 1924 தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐபிஎம் நிறுவனம் அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆஸ்திரேலியாவில் வழக்கத்தில் இருந்த ஆஸ்திரேலிய பவுண்டிற்கு பதிலாக ஆஸ்திரேலிய டாலர் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தமிழீழ தேசிய தொலைக்காட்சி நிதர்சனம் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டு யூனியன் கார்பைடு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போபால் அழிவிற்காக இந்திய அரசிற்கு 470 எழுபது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் நஷ்ட வழங்க சம்மதித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாத்தானின் கவிதைகள் நூலை எழுதியதற்காக சல்மான் ருஷ்டிக்கு ஈரான் அதிபர் ரொஹெய்லா கொமைனி அவர்கள் மரண தண்டனை விதித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு கோயம்புத்தூர் நகரின் பல இடங்களில் குண்டுகள் வெடித்ததில் 58 பேர் கொல்லப்பட்டனர் இருநூற்றி பேர் காயமுற்றனர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கல்லூரி மாணவர்களால் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட யூ டியூப் பின்னாளில் மிகப்பெரிய வீடியோ தேடுதளமாக உருவெடுத்தது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு இதே நாளில் உலக வரலாற்றில் முதல் வாயேஜர் ஒன்று விண்கலம் சூரிய மண்டலத்தில் இருந்து வெளியேறி சூரிய குடும்பத்தின் கோள்கள் அனைத்தையும் ஒரே படத்தில் பதிவு செய்தது வானவியல் ஏடுகளில் சரித்திரம் படைக்கும் பிறந்தவர்கள் ஆண்டு ஷாகி பாபர் முகலாய பேரரசர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சார்லஸ் வில்சன் நோபல் பரிசு பெற்ற இயற்பியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு யூஜின் பார்மா அமெரிக்க பொருளியல் நிபுணர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு சுஷ்மா ஸ்வராஜ் இந்திய அரசியல்வாதி இன்னாலில் மறைந்தவர்கள் 2.69. அறுபத்தி ஆண்டு புனித வேலன்டைன் கத்தோலிக்க ஆயர் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜேம்ஸ் குக் பிரிட்டன் கடற்படை தளபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு டேவிட் எல்பர்ட் ஜெர்மன் கணிதவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அ நா கந்தசாமி ஈழத்து எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஹார்பர்ட் ஸ்ட்ரூட்விக் இங்கிலாந்து கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு பிஜி உட்ஹவுஸ் ஆங்கிலேய எழுத்தாளர் மற்றும் கவிஞர் இந்நாளின் சிறப்புகள் உலக காதலர் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே